வணக்கம் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் ஒரு நாள் இடைவேளைக்கு பிறகு பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா அக்டோபர் ஒன்றாம் தேதி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்தியாவில் மிகப்பெரிய குகை கோவில் அபரங்காபாத் நகரில் உள்ள எல்லோரா கோவிலாகும் இரண்டு இருசக்கர சைக்கிள்களை கண்டுபிடித்தவர் வாட்டர்மேன் என்பவர் மூன்று உலகின் மிகப்பெரிய உயரமான கலங்கரை விளக்கம் ஜப்பான் நாட்டில் உள்ளது இதன் உயரம் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு அடியாகும் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகள் செப்டம்பர் குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டது இனி இன்றைய ஒன்று இந்தியாவில் முதல் முறையாக வரிகுடா இயக்கத்தை நடத்தியவர் யார் இரண்டு தமிழில் முதல் முதலில் நாள் குறிப்பு எழுதியவர் யார் மூன்று உலகின் முதல் கலைக்களஞ்சியம் எந்த மொழியில் வெளியிடப்பட்டது நான்கு முதல் தமிழ் இலக்கண நூல் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி